நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய ஆனந்த் நாட்டுப்புற கதைகள்லாம் பாத்துக்கிட்டே வரும்போது ரொம்ப பண்ணியான ஒரு கதையை நான் கடந்து வந்தேன் அந்த கதையை வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு எனக்கு நீங்களும் கண்டிப்பா சிரிப்பீங்க ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தாராம் அந்த குருக்கு வந்து மூணு சிஷ்யர்கள் இருந்தாங்க இந்த மூணு சிஷியர்களும் எப்பவுமே குரு சொல்றத கேட்டு நடப்பாங்க குரு வந்து ரொம்ப கண்டிப்பா நடந்துக்குவாரு காலையில வந்து நேரத்துக்கு எந்திரிக்கணும் கூட்டணும் தண்ணி பிடிச்சு வைக்கணும் ஆடு மாடு எல்லாம் தண்ணி காட்டணும் அதுங்களை மேற்க கூட்டிட்டு போகணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் கொடுத்துட்டே இருப்பாரு இது தவிர அவர் பாடமும் நடத்துவாரு அதெல்லாம் கவனிக்கணும் அது மாதிரி நிறைய ரொம்ப கடுமையா நடந்துக்குவாரு அதனால வந்து இவங்க எப்போதுமே குரு மேல வந்து ஒரு பயம் மரியாதை இருந்தாலும் அவர் மேல வந்து ஒரு வெறுப்பு இருந்தது அவங்களுக்கு ஒரு நாள் குரு சொன்னாரு எல்லாருமே ஒரு நாள் வந்து இறந்த பிறகு சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக வேண்டி பாவம் பண்ணவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க நல்லது பண்ணவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்ப அதுல ஒரு சிஷியன் கேட்டானா சொர்க்கும் நரகத்துக்கும் என்ன வித்தியாசம் குருவே அப்படின்னு கேட்டவனே சொர்க்கல வந்து எல்லா சுகமும் இருக்கும் நல்ல அழகான மரங்கள் பூங்காக்கள் இருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் நீங்க ஆடலாம் பாடலாம் சந்தோஷமா இருக்கலாம் சொர்க்கத்துல ஆனா நரகத்தில் அப்படி கிடையாது அங்க போனா வந்து கடுமையா வெயில் அடிக்கும் எப்ப பார்த்தாலும் வேர்த்து ஒழுகும் அங்க வந்து தீஎரிஞ்சிட்டு இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து எண்ணெய் சட்டி கொதிச்சுட்டு இருக்கும் பாவம் தூக்கி எண்ணெய் சட்டில போட்டு பொறிச்சு எடுப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா குருவே நீங்க சொர்க்கல நரகத்துக்கு போவீங்களா நான் வந்து தப்பெல்லாம் போவேன் அவர் கேட்டாரா சிசியர்கள் மூணு பேர் ஒரே குரல் சொன்னாங்களா நாங்களும் நரகத்துக்கு தான் வரப்போறோம் நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா உடனே குரு ரொம்ப ஆச்சரியமாயி அவ்வளவு பாசமா உங்களுக்கு நான் எங்க போனாலும் கூட வருவீங்களா அப்படின்னு வந்து நண்பர்களும் தைகளை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க ஆலையம் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவல அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்